ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் விரதங்கிற தலைப்பில நாம் ஏகாதசிவிரதத்தினுடைய பெருமைகளே பார்த்துன்னு வரோம் இந்த ஏகாதசிவிரதங்கிறது ஆவிர் பவிச்சதான சரித்திரம் மகாபாரதத்திலே சொல்லப்பட்டது மகாபாரதத்திலே அத்ுதமான சரித்திரம் இந்த ஏகாதசி ஆவிர்வமான சரித்திரம் அப்படி பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் பண்ணுற சமயத்தில் பகவான் அவ்வப்பொழுதும் பாண்டவர்களை போய் பார்த்து விசாரிச்சுட்டு வரான் அவர்களுடைய சுகதுக்கங்கள் அனைத்தையும் விசாரிக்கிறது துரியோதனன் அப்படி பார்த்துட்டு வரார் அப்படி ஒவ்வொரு தடவையும் போகிற பொழுது அர்ஜுனனோடு அத்தியந்தமாக பகவான் பேசுறதுன்னு வழக்கம் அப்படி ஒரு சமயம் பகவான் அங்கே தினம் இந்த தினம் விரத தினம் அன்றைய தினத்தில் அப்படி பகவான் வனத்துக்கு போய் பாண்டவர்களை பார்த்து பேசுகிற பொழுது அர்ஜுனன் பகவானை பார்த்து கேட்கிறார் தொமேவ ஜ ஜகதான் நா அந்தியாமித்மேவரனான நீதான் அனைத்திற்கும் காரணம் அதிர்ஷ்டாதா நீதான் நீதான் அந்தர்யாமி அனைவரிடத்திலும் இருக்கக்கூடியவன் நீதாங்கிறதுல சந்தேகமில்லை எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு அதற்கு பதில் சொல்லணும் ஏகாதசி கதம் சுவாமின்னு உற்பன்னேதி பிரகீயதே ஏதம் ஷி சம்சயம் மஹ்யம் சேத்துமரு ஹசிமே பிரபோ ஹே பிரபோ இந்த ஏகாதசிங்கிற இந்த விரதம் இருக்கே இது எப்படி उत्पत्ति ஆச்சு எப்படி ஆவிர் பவிச்சது இந்த விரதம் இது ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சின்னு இருக்கேன் இன்றைக்கி தான் அது கேட்கணும்னு தோணித்து சொல்லணும் அப்படின்னு அர்ஜுனன் பகவானை பார்த்து கேட்க பகவான் இந்த ஏகாதசியினுடைய பெருமையை ஒரு சரித்திரம் மூலமாக சொல்கிறார் சுருணுராஜன்னு பிரபக்ஷாமி கதாம் பாத்தகநாசினி சொல்கிறேன் அர்ஜுனா கேழு இது இந்த சரித்திரத்தை கேட்டாலே அனைத்து விதமான பாத்தகங்களும் போய்டும் பாத்தகம்னா மகாபாத்தகங்கள்னு பஞ்ச மகா பாத்தகங்கள் அதுவே நிவர்த்தியாக கூடியதான ஒரு விரதம் இந்த ஏகாதசி உபவாச விரதம் அதற்குன்னு ஒரு சரித்திரம் இருக்குது சொல்கிறேன் புறாவி முரணாசாயா உத்பன்னாம் மம வல்லபாம் ஏ குறவந்தி நரா ராஜன் தேஷாம் சௌக்கியம் பவேத் திருவம் இந்த ஏகாதசிங்கிற இந்த திசி இருக்கே ஒரு நாளைக்கு ஆவிர் பவிச்சது திதி யார் தெரியுமா உத்பன்னாம் என்னுடைய வல்லபையான மகாலக்ஷ்மிதான் ஏகாதசி எப்படி ஏகாதசியாக வந்தாள் அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த சரித்திரத்தை கேட்டாலே அனைத்து விதமான சௌக்கியங்களும் கிடைக்கும் சொல்கிறேன் கேழு புறா கிருதயுகே பார்த்த முரணாமகதானவா அத்தியுதா மகாரௌத்ரா சர்வலோக பயங்கரா கிருதயுகத்தில் முன்ன ஒரு சமயம் முரன்னு ஒரு ராட்சசன் இருந்தான் அத் அத்தியுதா மகா ரௌத்ரஹா ரொம்ப கோபிஷ்டன் ரொம்ப உக்ரமாக இருக்கக்கூடியவன் அவனை பார்த்தாலே அனைவருக்கும் பயத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அசுரன் இருந்தான் அவன் தன்னுடைய பராக்கிரமத்தை வச்சுண்டு அனைத்து பேரையும் ரொம்ப சிரமப்படுத்தினான் அதேபோல் தேவலோகத்துக்கும் போய் இந்திரன் முதனான தேவதைகளை தேவதைகளை துன்பப்படுத்தி அவர்களை அடித்து விரட்டி தேவதாக நிர்ஜிதாஸ்தேன அவனால் அத்தனை தேவதைகளும் ஜெயிக்கப்பட்டுட்டா அத்தனை தேவதைகளும் தோர்த்து போயிட்டா அப்படி அனைவரையும் அடித்து விரட்டினான் ஸ்வர்கான் நிராகிருதா தேவாகா சொர்க்கத்திலேருந்து விரட்டி விட்டுவிட்டான் அத்தனை பேர்களும் எங்கே போகிறதுனு தெரியாமல் இங்கே பூமிக்கு வந்து சேர்ந்தா சாசங்கா பயபீதாஸ்தே சர்வே மகேஸ்வரம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சம்ஹாரமூர்த்தியான பரமேஸ்வரனை போய் சரணடைஞ்சா அத்தனை தேவதைகளும் பரமேஸ்வரனை போய் பார்த்து ருத்ரஞ்சொல்லி பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் அணினா பரமேஸ்வரன் என்ன விஷயம்னு கேட்க தேவதைகள் இப்படி முரணு ஒரு இராட்சசன் இந்த அளவுக்கு சிரமப்படுத்துகிறான்னு பரமேஸ்வரன்ட்ட சொன்ன உடனே பரமேஸ்வரன் உடனே சொன்னார் கச்சக்ச சுரஸ்ரேஷ்ட யத்ராஸ்தே கருட்வஜா ஷரணாகதீனார்த்த பரித்ராண பராஜனஹா பரமேஸ்வரன் சொன்னார் இப்போ இது கிருதயுகமான இந்த யுகத்தில் சிருஷ்டிகர்த்தா யாருன்னா நாராயணர்தான் விஷ்ணு அவரிடத்துல போய் நாம் கேட்போம் வாங்கோ அத்தனை பேரும் அழிச்சுட்டு பரமேஸ்வரன் மகாவிஷ்ணுக்கிட்ட போய் சேர்ந்தார் இந்திராதி தேவதைகளோடு கூட அப்படி கிருதாஞ்சலி புட்டோபூத்வா இதம் ஸ்தோத்திரம் உதயிரஜது இங்கே பார்த்தால் எத்திரைவச ஜெகந்நாதஹா சுத்தோஸ்திச்ச ஜனார்தனஹா அப்படி சயனிச்சுன்றிருக்கார் பகவான் அப்படி நித்ரையில் இருக்கிற பகவானை தேவதைகள் அனைவருமாக சேர்ந்து பரமேஸ்வரனோடு கூட ஸ்தோத்தம் மண் ஆரம்பித்த இரஞ்சி ஓம் நமோ தேவதேவேசா தேவானமபி வந்திதா தைத்தியரே புண்டரீகாட்சா திராஹிமா மதுசூதனா தேவதேவேசனான அத்தனை தேவதைகளுக்கும் அதிஷ்டானமான புண்டரீகாட்சனுக்கு நமஸ்காரம் நீங்கள்தான் எங்களை அனைவரையும் காப்பாற்றணும் மதுசுகுந்தனா அப்படின்னு தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணால் விஷ்ணுவே அப்போது பகவான் மெதுவாக எழுந்து என்ன விஷயம் அத்தனை பேரும் வந்திருக்கலேன்னு பகவான் கேட்க இந்திரன் சொன்னார் ஒரு ராட்சசன் அனைவரையும் வந்து ரொம்ப சிரமப்படுத்துகிறான் அப்போது பகவான் இந்த வார்த்தையை கேட்டவுடனே கீதோவஹா அபவச் சத்ரு கிண்ணாமா கீதம்பலம் யாரவன் அவனுடைய பெயர் என்ன அவன் எங்கே இருந்து வரான் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கிம்ஸ்தானம் தசிய துஷ்டசிய கிம் வீரியம் கஃ பராக்கிரம வரானவன் அவனுடைய இடம் என்ன அந்த துஷ்டனுடைய விபரங்களை சொல்லுங்கோன்னு பகவான் கேட்டவுடனே இந்திரன் சொன்னார் பபூவ பூர்வந்தேவேஷாக சுரோரமுத்பவா தாழஜங்கி ஃபியுகிரோசோ மகாபல துறோதி விக்காத்திராமவ உத்ட்டமாவீரியலவரோமஹான் சந்திரவத்தின்னு ஒரு நகரம் அந்த நகரத்தில் ஒரு பெரிய ஒரு மகாபலி ஒருத்தன் இருந்தார் தாழஜங்கன்னு பேர் அவனுக்கு புத்திரன் முரன்னு பேர் இவன் துஷ்டன் ராட்சசன் இவன் தான் இப்போது நிர்ஜிதா தேவதா சர் சர்வாக சொர்க்கா சீவ நிதாகிருத்தாக சொர்க்கத்துக்கு வந்து அத்தனை தேவதைகளையும் அடித்து விரட்டி விட்டுட்டான் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அனைவரும் இங்கே வந்து ஷரணாகதி பண்ணுறோம் நீங்கள் தான் ரட்சிக்கணும் மேற்கொண்டு என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு பகவானிடத்தில் தேவதைகள் கேட்கிறா பகவான் மேற்கொண்டு என்னங்கிறத சொல்கிறார் அதை அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்